கூறியதாவது ஒரு மனிதரை அல்லாஹும் அவர்கள் கண்டனர் அப்போது அவர்கள் நீ தொட இல்லை இந்த நிலையிலேயே நீர் மரணித்துவிட்டால் முகமது அல்ல அரேகம் அவர்களின் மார்க்கத்தில் மரணித்தவராக மாட்டீர் என்றார்கள்